அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபது நட்டினை பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசினர் மேல்நிலை பள்ளியில் இருந்து ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவன் ச வெங்கடேசன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான மின் ஆளுமை விருது பட்டியலில் இரண்டாம் இடம்பெற்ற மாநிலம் தமிழ்நாடு இரண்டு இந்தியாவில் முதல் ஒருங்கிணைந்த வான்வெளி ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கிய மாநிலம் கர்நாடக மாநிலம் மூன்று land என்ற புத்தகத்தை எழுதியவர் பராக் ஒபாமா இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சமஸ்கிருத கிராமம் என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள மாநிலம் எது இரண்டு எசுகுனி நினைவு சின்னம் எங்கு அமைந்துள்ளது மூன்று சர்வதேச நாணய நிதியத்தின் இடம் எங்கு அமைந்துள்ளது இதற்கான பதில்களை நாணய பொது அறிவு குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி